ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே கருட புராணமானது நமக்கு சொல்லக்கூடியதான தர்மங்களை பார்த்து முக்கியமாக ஒரு அத்தியாயத்திலே ஒவ்வொரு ஜீவனும் பிராரப்தத்தினாலேதான் இந்த தேகமானது கிடைக்கிறது அவனுடைய வித்தியினாலே அவனுக்கு ஐஸ்வர்யம் முதலான லாபங்கள் கிடைக்கிறது அவனுடைய எண்ணத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஆயுஷ்காலமானது தீர்மானிக்கப்படுறது அப்படின்னு ஒரு அத்தியாயத்தில் பகவான் காண்பிக்கிறார் அந்த அத்தியாயத்தை விரிவாக பார்த்தோம் இதில் மேலும் நமக்கு நிறைய சந்தேகங்கள் வருது இந்த அத்தியாயத்தை அடிப்படையாக கொண்டு நாம் பார்த்தாலும் கூட நல்ல எண்ணமுடையவர்கள் நல்ல தேகத்தை ஆரோக்கியமான தேகத்தை அடைந்தும் கூட நல்ல வித்தியை நல்ல படிப்பை படித்தும் கூட நிறைய பேர்களை நல்வழிப்படுத்தி நல்ல எண்ணத்தோடு வாழ்பவர்கள் கூட குறைச்சலான ஆயுசில் போகிறத பார்க்குறோம் அப்போது இந்த அத்தியாயத்தில் சொல்லக்கூடியதான விஷயத்துக்கு அப்பாற்பட்டும் கூட நமக்கு சந்தேகங்கள் வருது இந்த சந்தேகங்களுக்கு நாம் விடை எப்படி பார்க்கணும் அப்படின்னா முக்கியமாக ஒரு தத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் உபனிஷத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கிறபோது நமக்கு இந்த தேகமானது நாம் செய்யக்கூடியதான கர்மாவனாலே தான் கிடைக்கிறது நாம் செய்யக்கூடியதான கர்மாவனாலே தான் நமக்கு இந்த தேகம் கிடைக்கிறதுன்னு உபனிஷத்து சொல்கிறது ஆகையினாலே தான் நம் முன்னோர்கள் குருயத் நமஜென்மனி அப்படின்னு காண்பிக்கிறார் இன்னொரு ஜென்மா வராதபடிக்கு செய்து கொள்ளணும் இன்னொரு ஜென்மா அப்படின்னா இந்த சரீரத்தோடு சம்பந்தம் இந்த சரீரத்தோடு சம்பந்தம் இல்லாமல் நாம் செய்துக்கணும் இந்த தேகமானது நாம் செய்யக்கூடியதான கர்மாவனாலே தானே வருது அப்படிங்கிறதுனால நாம் உடனே என்ன நினப்போம் நாம் கர்மா செய்யாமலே இருந்தால் அப்போது இந்த தேகம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்படின்னு தோணும் ஆனால் நான் ஒரு கர்மாவும் பண்ணாமல் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வெறும் பேச்சு அப்படி யாராலும் இருக்க முடியாது கீதையில் பகவான் சொல்கிற பொழுது நஹிகஷித் க்ஷணமபி ஜாத்துதிஷ்டத்திய கர்ம கிருது அப்படின்னு கீதையில் சொல்கிறார் ஒரு க்ஷணம் கூட ஒரு கர்மாவும் பண்ணாமல் நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வெறும் பேச்சு ஏன்னா இந்த கர்மாக்கள் மூன்று விதமாக நாம் செய்கிறோம் வாக்கினால் செய்யக்கூடியதான கர்மாக்கள் மனதினால் செய்யக்கூடியதான கர்மாக்கள் கை கால்களினாலே செய்யக்கூடியதான கர்மாக்கள் நாம் கை கால்களை சும்மா வச்சுட்டு வாய் சும்மா வச்சுட்டு இருந்தாலும் கூட மனது எதையோ ஒன்று நினைச்சுட்டே இருக்கும் அதுவும் கர்மானதான் பேர் அந்த எண்ணங்கள் நமக்கு நல்ல எண்ணங்களாக இருந்தால் அது புண்ணியத்தை கொடுக்கும் கெட்ட எண்ணங்களாக இருந்தால் பாப்பத்தை கொடுக்கும் இதுதான் அடிப்படையான தத்துவம் ஆகையினாலே இந்த கர்மாவை செய்யாமல் நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அது வெறும் பேச்சே ஒழிய அது ஒன்றும் நமக்கு லாபத்தை கொடுக்காது ஆகையினாலே நாம் செய்ய வேண்டிய கர்மாவை செய்துதான் ஆகணும் அது புண்ணிய கர்மாவாக நமக்கு அமையணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கணும் அப்படி பார்க்கிற போது ஏதோ புண்ணிய கர்மாவனாலே நமக்கு நல்ல ஷரீரம் கிடச்சி வேதம் முதலான நல்ல வித்திகளையும் படித்து நல் நிறைய பேர்களை நல்வழிப்படுத்தி நிறைய பேருக்கு நல்ல தர்மங்களை சொல்லி நல்ல எண்ணத்தோடு இருப்பவர்கள் கூட குறைவான ஆயுஷலை போகிறத பார்க்குறோம் அப்போது இந்த எண்ணத்தினாலே தான் ஆயுஷ்காலம் அமையிறது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வருது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குற போது இந்த பாப்பர்மாக்கள் பிராயச்சித்தங்கள் இவைகளெல்லாம் சொல்கிற பொழுது பாபம் செய்தவனோடு சம்சர்க்கம் பாபம் செய்தவனோடு சேர்ந்து அமர்றது பாபம் செய்பவனோடு சேர்ந்து சாப்பிட்றது பாபம் செய்பவனோடு சேர்ந்து பேசுறது பாபம் செய்பவனோடு தங்கிறது இவைகளெல்லாம் கூட பாப்பந்தான் அப்போது நல்ல படிப்பு படிச்சிருந்து நல்ல எண்ணங்களோடு இருந்தாலும் நாம் பாப்பம் செய்பவர்களோடு பேச நேர்றது அப்படின்னா அதனால் நமக்கும் அவனுடைய பலனில் நமக்கும் பலனை வாங்கிக்கிறோம் அவனுடைய பாப்பத்திலிருந்து நாமும் பலனை சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுனாலே தான் மெளனத்தை நமக்கு முக்கியமாக வச்சுருக்க மெளனமாக இருக்கணும் தனியாக இருக்கணும் ஏகஸ்தபகா தபஹான்னா ஆச்சாரமாக இருக்கிறது ஆச்சாரமாக நம்முடைய கர்மாக்களை நன்றாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் தனியாக இருக்கணும் ஏன்னா பாபம் செய்பவர்களோடு சேர்ந்தால் நமக்கும் அதில் பங்கு வரும் இதற்கு உதாகரணம் ராவணஹா அபஹரத் சீதாம் லங்கன்து மகோததேஹே அப்படின்னு சொல்கிறான் இராமாயணத்தில் ராவணன் சீதையை அபஹரிச்சுண்டு போனான் சீத்தையை மீட்டுன்னு வர்றதுக்காக ராவன் போகிற பொழுது சமுத்திரத்தில் நடுவில் பாலம் கட்ட நேர்றது சமுத்திரத்தை இரண்டாக பிரிக்க நேர்றது சமுத்திரம் என்ன பாபம் பண்ணித்து சமுத்திரமாக சீத்தஜையை அபகரிச்சுன்னு போச்சோ ராவணன் அபகரிச்சின்னு போனாலும் சமுத்திரத்துக்கும் அங்கு வருது ஒரு கெட்ட செய்தால் அந்த கெட்ட செய்பவனோடு கூட அவன் அருகில் உள்ளவர்களும் பாதிக்கப்படுவாள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அப்படி நாம் அதுபோல் கெட்ட எண்ணங்களோடு உள்ளவர்களோடு நாம் ஸ்னேகம் கூட நமக்கு அது பாதிப்பை உண்டு பண்ணுறது இதுதான் தத்துவமான விஷயம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அப்படி கருட புராணத்தில் சொல்லாத விஷயங்கள் இல்லை நிறைய தர்மங்கள் நிறைய விஷயங்கள் கருட புராணத்தில் சொல்லியிருக்கார் வியாசாச்சாரியால் அப்படி சொல்லக்கூடியதான கருட புராணத்தை நாம் விரிவாக பார்த்தோம் அடுத்த புராணத்தோடு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்